சத்குருஸ்வமிகிதை குரு கிருப்பையால் கற்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அஞ்சு அத்தியாயங்களாக நம்ம ராசல்களை பார்த்தோம் இல்லையா அஞ்சு அத்தியாயங்கள் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி இடம் தசம இதே பாகவதத்துக்கே தசமஸ்கம் சென்டர் பார்ட்டுன்னா அதில் வந்து ஹிருதயமா இருக்கு ஹிருதயம் பிராப்ளம் இருக்கிறவளுக்குலாம் நான் பக்க பக்கம் நடிச்சுக்கிறதேன் அந்த அந்த இரத்த குழாய் அடைப்பு இருந்தாலும் இல்லை ஹிருதய சம்பந்தமான நோய்கள் இருந்தாலும் அதெல்லாம் கடைசியாக நம்ம பார்த்தது ப பலன் விக்கிருத்தம் பஜவதுபரிசு ஜெய விஷ்ணோகம் ரத்தான் விடோ அன் சுனியா வர்ணியேத்யாக பக்தியும் பராம் பகவதி பதிலகாமம் ருத்ரோகம் ஆசு அபகினோதி அச்சிரேன வந்து கேட்கிறார்களோ ஸ்ரத்தையாக யார் வர்ணனை பண்ணுறார்களோ விவரிக்கிறார்களோ அடியேன் நீங்கள் கேட்கணும் கேட்டிருந்தோம் அப்படிப்பட்ட ராதாகிருஷ்ணன் பர பரமையான பராபக்தி பிரேம பக்தி வந்து ஹிருதய சம்பந்தமான ரோகங்கள்லாம் நிவரணமாக இருந்தோம் ஹிரதய சம்பந்தம்னா காமக்ரோத லோபமோ ஆச்சரியங்கள் தான் அது நிவ நிவர்த்தியாகி சமஸ்த ரோக நிவாரணமாகி தீரனாக இருந்து பக்தியை அடைந்து க அப்படி ஒரு பிரேம பக்தி வரும்னு சொல்லி முடிக்கிறது இது ஹிருதய சம்பந்தமான ரோகங்களும் போகும் அதாவது ஹிரதயம் பண்ணால் ஹிரதயம் இந்த சொன்ன ரத்தக்கூடாயெலாம் அடுப்பு அதுதான் வந்து ரெகுலராக இருக்கேன் ஆங்கியோ பண்ணணும் இல்லை வந்து பைபாஸ் பண்ணணும் அதெல்லாம் எல்லா விதமானதும் நீங்கள் பெற்றும் இருக்கும் ஒரு பலர் சுதி சொல்லப்படுது அஞ்சு அது என்ன அன்னமய பிராணமய மனோமய விஜானமய ஆனந்தமயம் ஆத்மா மே சித்தியந்தம் இதே விரஜாம் பண்ணுறபோது வருது அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஜயானமயம் ஆனந்தமயம் அஞ்சு வச்சால் அதுதான் அஞ்சா இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு சரி இப்போ இது வரைக்கும் சொல்லியாச்சு இதுக்கு ஒரு மறுபடியும் ஒரு ஃபாஸ்ட்டு ரன்னப் வந்து என்ன சொன்னால் முப்பத்தி போட்டு பல சில பேர் ஆடியோக்கெலாம் சொல்லிட்டு கலேன் ஒன்றுமே புரியலை சொல்ல வரேன் எல்லோரும் பலர் பேர் சேர்ந்து வந்து ஒரு சின்ன மறுபடியும் ஒரு ரன்னப்பு முழுக்க சொல்லிடுறோம் இது வந்து ஆத்ம திருப்திக்காக சொல்கிறது நீங்களும் இதை விடாமல் நல்லது பலர் பேர் சேர்ந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குஜராத்தில் பார்த்தா இந்த நவராத்திரி போதும் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக கூடி சேர்ந்து நர்த்தனம் செய்வது அதுதான் ராசம் சொல்லப்படும் அப்படும் பல பேர் சேர்ந்து நர்த்தனம் செய்வது ராசம் அந்த ராசக்கீடைக்கு வேண்டி கோபிகைகளுடைய பகவான்கிட்ட கிருஷ்ணன் முக்தி பூர்வபக்ஷம் பிரத்யுக்தியும் சித்தாந்தங்களும் நம்ம வந்து பார்த்தோம் இந்த ராசக்கீடா காலத்தில் பகவானுடைய அந்தர்தானம் பண்ணதையும் அந்த பகவான் வந்து புல்லாங்குடல் ஊதி அவர்களை கூப்பிட்டு அவர்களை கூப்பிட்டு பிரத்யேகமாக கூப்பிட்டு அவர்களுக்கு வந்து சாமானிய தாரமத்தை சொல்லி அவர்கள் வந்து ஏற்கனவே எல்லாம் விஷயம் தெரிஞ்சுக்கலாம் விசேஷ தர்மத்தை சொல்லி உங்கள்கிட்ட அப்புறம் திருப்பி போகிறது என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு அவர் ரமிக்க அவர்களுக்கு வந்து பிரணய கீதம் பாடினார்கள் அதுக்கப்புறம் பகவான் அவர்கள்ட்ட கொஞ்சம் அந்த சிவர காம்பீரிய கர்வம் இருக்கட்ட பார்த்த உடனே அவர் அந்தர்தானார் இதுல வந்து இந்த அஞ்சு அத்தியாயங்களால காமதேயத்தை காண்பிக்கிறார் காம அவர்தேன்னு பார்த்துக்கணும் கோபிகைகளும் காமதேயன ஆனார் அப்படி அந்த இது பிரம்மதேவன் போன்ற பல பேருடைய தேவர்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கார் இந்த மன்மதனுக்கு இருந்த கொழுப்பு தர்ப்பம் மதம் கர்வம் அதை வந்து அடக்கிறாப்பில் பண்ணார் கோபிகளுடைய ராசமண்டலத்தில் அலங்காரமாக நடுநாயக மணியாக அப்படிப்பட்ட கண்ணன் விளங்கிறது இந்த இருபத்தி மூணு பார்த்தோம் பிரணய கீதம் சொல்லி அந்த சாமானிய தர்மத்துக்கு விசேட தர்மம் சொல்லி அவர் வந்து கடைசியில் அந்தர்தானமானார் முப்பதாம் அத்தியாயத்தில் அந் அந்தர்தானே வந்து பைத்தியம் படித்த மாதிரி ஆகி போய் அவர்கள் வந்து சுயநலத்தை விட்டு சுயநலத்தை விட்டு விரகத தாபத்தோடு இருந்து கோபத்திரிகள்னால் அப்படியே கிருஷ்ணனை அழகிறான் தேடுகிறார்கள் அழைகிறார்கள் அவனுடைய அவன் மயமாகவே அடித்து தாதாத்ம பாவம்னு சொல்கிற மாதிரி அவன் மயமாக ஆகி அவனுடைய லீலைகளை அனுக்கிரமணம் பண்ண அணு அனுக்கரணம் பண்ணுகிறாள் அனுகரணம் பண்ணி அதை தான் தானே அந்த தேவதையாக ஆகி அப்படி பண்ணுவார்கள் அதுதான் காண்பிக்கப்பட்டது அதில் ஒரே ஒரு கோபியை கூண்டு போயிருந்தால் அந்த கோபியும் திராட்டில் விட்டு போயிட்டார் ஐயா அம்மா, அம்மாரி பண்ணிட்டார் அப்படிதான் முன்னவர் அவர் பண்ணிட்டார் அப்படி அவர்கள் வந்து அலற்றுகிறார்கள் பிதட்டுகிறார்கள் பாடுகிறார்கள் கண் கண்ணனுடைய அந்த லீலையை அனுகரணம் செய்கிறார்கள் அப்புறம் அந்த விட்டு போன கோபிகையும் பார்த்து அவள் தான் ராதை அதாவது சொல்லப்பட ஸ்பஷ்டமாக சொல்லலை அது சேர்த்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் அந்த யமுனியினுடைய தடத்துக்கு வந்து யமுனையினுடைய மணல் திட்டுக்கு வந்து கோபிகா கீதம் பாடுகிறார்கள் அந்த கோபிகா கிரந்தம் அவர்கள் எல்லா விதமான இந்த தாபத்தோட ஆசை ஒழிந்து மறுபடியும் அந்த யமுனியின் மனத்திருஷ்ணனே பாடி உருகி வர்த்தன் செய்து நாம சங்கீர்த்தனத்திலும் சரி இதிலையும் சரி விசேஷமாக விளங்குறது அதுக்கு ஒரு கிருஷ்ண நாமாவை சேர்த்து போதை சொன்னதையும் அவர்கள் துடித்து அழுது பிதற்றி அப்படியே புராண படுறாப்புல இருக்கிற போதும் அந்த விறக தாபத்தால் இருக்கிற போதும் அப்படி அவர்கள்ட்ட இழகிய சித்தம் கொண்ட தங்கிட்ட பிரேமையான அந்த பக்தி செலுத்தினவர்கள்ட்ட அதை பார்த்து கோபிகள் தயவோடு அவர்கள சந்தோஷப்படுத்தப்படி அங்கே இருக்கான் எங்கே இருக்கு போல் அங்கே அந்த நந்த நந்தனன் ஹரியானன் நாராயணன் வாசுதேவன் கிருஷ்ணன் அந்த மணல் தட்டில் அவர்களை வந்து அவர்களை சந்தோஷப்படுத்தாசாம வீரபூச்சவருகி மயமான முக்காம்புஜா பீதாம்பரதரசர அப்படி மன்மதனுக்கு அவர் வந்து தோன்றி காண்பித்தார் அவர்கள் எல்லாரும் சூழ்ந்து கொண்டு அவர்களை கேள்வி கேட்கிறார்கள் அதாவது ஒத்தர் பிரேமை காட்டுவதும் பிரேமை காட்டாமல் இருப்பதும் இப்படிப்பட்ட ரகங்கள் எப்படிப்பட்ட ரகம் சொன்னேன் அதை பிரிச்சு காண்பிச்சு பிரேமை காட்டுகிறார்கள் ஒரு சாரார் மற்றவர்களை திருப்பி காட்டுவதில்லை அது ஒருவர் பெற்றோர்கள் பெருமை காட்டுகிறார்கள் இவர் பெருமை காட்டுறாரு அது வந்து வியாபாரம் மாதிரி இருக்குது ஏதோ வேலைக்காக ஏதோ ஒரு வஸ்து பரிமாற்றம் மாதிரி ஆகிடுச்சு ஒருத்தர் பிரேமை காட்டுகிறார் ஆனால் மற்றவர்கள் பிரேமை காட்டவே மாட்டார்கள் நீ காட்டுகிறாலும் காட்டினாலும் காட்ட மாட்டாங்க அதில் வந்து ஒரு நாலு கேட்டகரி காமிச்சு ஆத்மாராமர் ஆப்த காமும் சொல்லி குரு துரோகன் நன்றி கொண்டவனெல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் சொல்லி நான் என்ன எதுலேயும் சேராடுவேன்னா எனக்கு வந்து நீ எங்கள்கிட்ட நீங்கள் மன்னித்து என்னுடைய அந்த பிரேமையில் நீங்கள் வந்து என்னுடைய ரணத்தை தீக்கணும்னு சொல்லி உங்களுடைய உங்களுடைய பிரேமைக்கு நான் ஈடே செய்ய முடியலைன்னு சொல்லி முடித்தேன் அப்புறம் இந்த முப்பத்தி மூணாவது தேங்கன்னா அந்த வசத்தியான அந்த கோபத்து கூட்டம் நடுவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் வந்து யமுனை கடையில் கோபிகள் எல்லாத்தையும் ஜலக்கிரீடை வச வனக்கிரீடை இப்படி செய்து ரமிக்க செய்கிறான் வந்து மறுபடியும் ரவுண்டு ஃபாஸ்ட்டாக அப்படி பார்த்துருவோம் சொல்றார் எப்ப எப்பா கண்ணா பரிசு கோபிகள் இப்படி பகவானுடைய அழகான வார்த்தைகள் அவன் அழகிய அவனுடைய முகம் அழகு கை கை அக்கா எல்லாமே அந்த செயல்கள் வாக்கு பேச்சு நடை அவனுடைய எல்லாமே அழகாச்சேன் எமாத்துவானேன் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்ட அவர்கள் நிறைந்த அந்த விருப்பத்தை அடைந்தவர்களாக இருந்து கொண்டு விரகத்தால் ஏற்பட்ட தாபத்தை விட்டார்கள் யோனி கரையில் கோவிந்தன் வந்து தன்னை அனுசரித்து வரக்கூடியவர்கள் அவர்கிட்ட பிரீதி பிரேமபக்தி கொண்டவர்கள்டையும் ஒத்தொருக்கொத்தர் கைகளை கோத்துக்கொண்டு ஸ்ரீ லட்சங்களோட கூடியவர் அரசு ஆரம்பித்தான் அதாவது துவயோர் துயோக என்ன நடத்தினா ரெண்டு ஸ்திரீகளுக்கு நடுவில் ஒரு கிருஷ்ணன் அது வரைக்கும் அப்போ ஒரு கோபிகை ஒரு கிருஷ்ணன் அதுக்கடுத்தது ஒரு கோபியோ ஒரு கிருஷ்ணன் அப்படி இருக்கும் அப்போ ரெண்டு ஸ்ரீகள் நடுவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் வந்து இடது கையாக ஒரு ஸ்திரீயினுடைய தோளிலும் வலது கை இன்னொரு தீயினுடைய தோளிலும் போட்டிருப்பார் அதுதான் அதனுடைய கருத்து அர்த்தம் ஒரு திரீக்கு வந்து பகவானுடைய வலது கை வந்து இடது தோழில் இருக்கும் இடது கை வந்து வலது தோளில் சம்மந்தப்படும் அப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னா அர்த்தம் ஒரு கை ஒரு த்ரீ ஒரு கோபிகை ஒரு கிருஷ்ணன் ஒரு கோபியே ஒரு கிருஷ்ணன் ஒரு கோபியே ரெண்டு கிருஷ்ணன் நடுவில் ஒரு கோபிகன் இருக்கும் ரெண்டு கோபிகள் நடுவில் ஒரு கிருஷ்ணன் அது வந்து ஒரு மண்டலம் அந்த வட்டமாக இருந்து நடுவில் சுவாமி அவன் வந்து வேணுதானம் ஊதுகிறான் அப்ப அப்படி வந்து நடக்கிறது அப்படி இருக்கிற போது மண்டலமாக இருக்கக்கூடியதில் கழுத்தில் அப்படியே பிடித்து கொண்டு ஆலிங்கனம் செய்து போட்டவர்களாக இருந்தார்கள் அதில் ரெண்டு ரெண்டு ஸ்திரீகள் நடுவில் பிரவேசித்தவரும் யாரை வந்து எல்லா ஸ்திரீகளும் தன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரோ அப்படி ஒரு பிரம அப்படிப்பட்டவரும் யோகேஸ்வரர்களுக்கெல்லாம் ஈஸ்வரான கிருஷ்ணன் வந்து கோபஸ்ரீ மண்டலத்தில் அலங்காரம் பண்ணப்பட்ட அப்படிப்பட்ட ராச கிரீடான மகோத்சவமானது ஆரம்பமானது அந்த கிணத்தில் ஆகாசத்தில் மிகவும் இன்ட்ரெஸ்டோட ஈடுபாடோடு அப்படியே ஆசையோடு அவள் நிறைந்த மனசு கொண்டவர்கள் பச்சைகளோடு சேர்ந்த தேவர்கள்லாம் எல்லாம் அவர்கள் ஜோடி ஜோடி அவர்கள் மேலிருந்து நூற்றுக்கான விமானங்கள் சூழப்பட்டு அப்போ தேவையின் புஷ்ப வருஷங்கள் ஒழிக்கிறது கந்தரபதிக்கெல்லாம் ஸ்ரீகளோடு சேர்ந்து பரிசுத்தமான பகவானுடைய எசஸ கானம் பண்ணுகிறார்கள் ராஜமண்டலத்தில் பிரியனான கிருஷ்ணன் வந்து கூடிய சேர்ந்த அந்த கோபிகர்களும் அவர்கள் வந்து வளையல்லாம் இருக்கு அது போடக்கூடிய சப்தம் காலில் இருக்கக்கூடிய பாத சரசு அந்த நூப்புறத்தினுடைய சப்தம் சலங்கை உடைய சப்தமெல்லாம் ஆரம்பம் வச்சு இதுக்கு நடுவில் அந்த கோல்டன் கலரில் பொன்மயமான மணிகள் நடுவில் இருக்கூடிய நீலமணி மாதிரி கிருஷ்ணன் இருக்க கோபக்திகள்லாம் அதெல்லாம் அவர்கள்லாம் பார்ப்பதற்கு அழகாக இருப்பார்கள் அந்த தங்கம் போன்ற ரேகையோடு இருப்பார்கள் அதில் நடுவில் தேவகீ சொன்ன கண்ணன் வந்து நீலமணியாக விளங்கினார் அந்த கிருஷ்ணனை பார்த்து பாடக்கூடிய அந்த கிருஷ்ண ஸ்ரீகள் அந்த கோபிகா ஸ்ரீகள்னால் பாதன்யாசன்களோடையும் அதாவது அந்த தாளங்களுக்கும் பாட்டுக்கும் மற்ற பாட்டுக்கும் எல்லாத்துக்கும் மாதிரி பாரங்களை மாத்தி மாத்தி வைக்கிறதும் கைகளுடைய அசைப்பதால கைகளுடைய அசைவுகள் கால்களுடைய அசைவுகள் அதனுடைய பட்டும் போடக்கூடிய உருவ நெரிசல்களோட அந்த இடுப்புகளை அசைச்சு அவர்களுடைய சரீர எல்லாமே அசைஞ்சி அசைஞ்சு அவர்கள் வந்து நடனம் வாடிக்கிறார்கள் வஸ்திரங்களும் அப்படியே இது பாராப்பில் இருக்கும் அதாவது அவிழ்ந்து போறாப்புல இருக்கு அப்போ வந்து அந்த குண்டலங்கள் வதற்காலையா இவர் ஆடக்கூடிய குண்டலங்கள் வந்து கன்னத்துல பளிங்குமாறு இருக்கக்கூடிய குண்டலங்களை வந்து அப்படி அசையிறது இடிக்கிறது அவர் பிரதிபலிக்கிறது இப்படி இருந்து அவர்கள் வந்து வேகமாக ஆடுகிறார்கள் பாடுகிறார்கள் கால்களையும் கைகளையும் அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டுக்கும் தாளங்களுக்கும் தகுந்த மாதிரி செய்கிறார்கள் இப்படி அவருடைய தல கேசங்கள் கர சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள்னால் கெட்டியாக இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் விலகி போறாப்புல இருக்குது மேகக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய மின்னல்கள் போல இருந்தார்கள் இதில் நடுவில் வந்து கண்ணன் அப்படி காண்பிடிக்கிறான் நடத்தனம் செய்யக்கூடிய கோபத்திரிகள்னால் பலவிதமான ராகு விசேஷங்களால் அழகான குரலோடு கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அதில் அவர்களோடு ரவிப்பதில் மிகவும் ஆர்வம் கொண்ட கிருஷ்ணனும் அவருடைய சமஸ்கரத்தினால் எல்லா சந்தோஷமும் எல்லா கோபிகளும் அடைந்தார்கள் இதில் வந்து என்ன அந்த ஒவ்வொரு கிருஷ்ணன் சொன்னது பிரதிபிம்பம் நடுவில் இருக்க குஷ்ணன் தான் ஒரிஜினலான கண்ணன் யாருடைய பாட்டில் இந்த பிரபஞ்சம் சூழப்பட்டதோ அப்படி ஒவ்வொருத்தரும் இந்த முகுந்தனோட அப்படி ஆடினார்கள் அந்த சுரஜாதி செட்ஜாதி சுரலாபம் சுரலா ஸ்வரா லாப ஆலாபகதிகளையும் கிருஷ்ணனுடைய சொரா ஆலாபங்களுடையும் கல கலக்காது மாதிரி அப்படி ஆலாபம் செய்கிறார்கள் அதை கேட்டு அதாவது ஒரு கோபியும் ஒரு தனித்தனியாக அவளுடைய ஒரு தனித்தனிமை காட்டுக்கிறான் அதை பார்த்து சந்தோஷப்பட்ட கிருஷ்ணனும் ஆ பேஷ்பேஷ் குட் குட் பேஷ்பே அப்படி நல்லது நல்லது குட் குட் அப்படின்னு அது வந்து கொண்டாடுகிறான் அப்போ சுரா லாபத்தை துருவங்கிற தாளத்தால் தனியாக பாட்டுக்கிறான் அதையும் மிகவும் பெருமையாக கோபாலன் அதிகமாக சமானத்தை செய்கிறான் அப்போ இப்படி பல சரீரம் எடுத்த கிருஷ்ணன் வந்து மேகக்கூட்டத்து போலையும் அதுல கோபிகைகள்லாம் கொடிமின்னல்கள் போலும் அப்படி ஒரு காட்சி தெரிகிறது மேலிருந்து பார்க்குற போது அவர்கள் இப்படி ஆடுறதுனால சரீரத்தினுடைய ஒரு அந்த களைப்பால வியர்வை துளிகள் மழை மாதிரி இப்படி இருக்குது அவர் செஞ்ச கானம் மேகர்ஜினம் பார்ந்தது கபரரசனா கிரந்தயா அப்படிங்கிற மாதிரி கபரரசனா அக்ரந்தயான்னு பிரித்து கூட பார்த்துக்கலாம் அப்படியும் பார்க்கலாம் இந்த ஆடக்கூடிய நடத்தன வசத்தால் தலை பின்னல் அவிழ்ந்து போய் சரீரத்தில் கூடிய ஆபரணங்கள்லாம் அப்படியே அவிழ்ந்து போகிறதுங்கிறப்போல அர்த்தம் சொல்கிறார் பெரியவர்கள்லாம் அப்போ ராசக்கிரீடையில் களைச்சு போய் நான் கையில் இருக்கக்கூடிய வளையலும் தலையில் இருக்கக்கூடிய மல்லிகை மாலைகளும் அப்படியும் குண்டலங்களால் இடிக்க கண்ணத்தில் இடிக்க அந்த கண்ணத்தை தன்னுடைய கண்ணத்தை சேர்ந்த இன்னொரு இதை க கிருஷ்ணனுடைய கண்ணத்தோடு வச்சு அவன் வைத்திருக்கக்கூடிய தாம்பூர சரவணத்தை கோபாலன் அவன் கொடுத்துட்டு அந்த கோபையை எடுத்துக்கணும் யாரோ ஒருத்தர் பேரை அடையாளமே தேவையில்லை அப்படியும் நர்தனம் செய்யக்கூடியவர்களும் சப்தம் செய்யக்கூடிய பாத சரம் அதாவது நூப்புறம் அந்த ஒட்டியான சில சலங்கைகள் கீழே காலில் கட்டிருக்க கலங்கள் எப்படியும் பாடக்கூடிய ஒத்தி வந்து கழச்சி போய் அந்த அச்சுத்தனம் ரி நாராயணனுடைய அஸ்தாபியத்தை அப்படியே சரீரத்தில் வச்சுக்கிறாரு அப்போ இப்படி எல்லா கோபிகளும் ஒவ்வொரு விதத்தில் கண்ணனை அனுபவிக்கிறார்கள் அப்படி லக்ஷ்மியினுடைய முக்கிய நாயகன் லக்ஷ்மி நாயகன் நம்ம லட்சுமி பதி அப்படிப்பட்ட க அந்த அச்சுதனை அவர் வந்து பதியாக அடைந்து அவருடைய கைகளால் அப்படியே ஆலிங்கனம் செய்யப்பட்ட கருத்துக்கள் கொண்டவர்களும் அவரை குறித்து பாட கொண் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் அவனுக்கு தரிசனம் பண்ணிக்கொண்டும் விளையாடுகிறார்கள் அந்த கர்ணோத்பலங்கள் அதாவது கர்ண ஆபரணங்கள் சுருட்ட சுருட்டு சுருட்டாக இருக்கக்கூடிய மயில் அந்த அலங்கரிக்கப்பட்ட கண்ணல் மூஞ்சிலே கன்னத்தில் விழும் முகத்தில் அவ்வியர்களால் ஏற்பட்ட சோபையோட வளையல்கள் பாதரசங்களை அது சப்திக்கக்கூடிய சப்தங்கள் வாதித்திரமான இதிலிருந்து அதாவது தேவ வாத்தியங்களும் வாசிக்கக்கூடிய அந்த சப்தம் இதோடு சேர்ந்து நழவக்கூடிய அந்த புஷ்பமாலையும் சேர்ந்து வண்டுகள் நாவேற வந்து அந்த இவர்கள் மாதிரி கந்தர்வல் மாதிரி அது காரம் பண்ண எப்படி அவர்கள் வந்து பகவானோட நர்த்தனம் செய்கிறார்கள் கோடி கோடி நர்த்தனம் செய்கிறார் அது வந்து வனத்தில் செய்தார்கள் அதில் ஸ்தலத்துல பிருந்தாவனத்தில் செய்கிறார் அதுக்கப்புறம் ஜலத்தில் பண்ண போகிறார்கள் இப்படி இப்படி லக்ஷ்மி காந்தனான பரமாத்மா பரமே நாராயணன் அவர்களோட பிரதிபிம்பங்களோட விளையாடக்கூடிய குழந்தை மாதிரி கோபத்துகளோட ஆலிங்கனத்தாலையும் அவர்களோட ஆலிங்கனம் செய்து கொண்டு கையை பிடிப்பதனாலே அழகியான பார்வையாலும் அதிகமான முக பாவங்களாலையும் விளையாடினார் அதாவது பிரதிபிம்பம் கண்ணாடியில் பார்க்கக்கூடிய பிரதிபிம்பம் மாதிரி அந்த கோபத்திரிகளே அந்தறியாமே அவன் தான் இருக்கான் ஏன் குருத்வான்னு அந்த பரீட்சையில் கூப்பிட்டு சொல்கிறார் இப்படி கோபத்திரிகள்லாம் அவருடைய அங்கசங்கத்தால் ஏற்பட்ட அதிகமான சந்தோஷத்தால் ஈடுபட்ட இந்திரியங்களை கொண்டவர்களும் மா ஆபரணங்கள் எல்லாம் நழுவி போகிறது கேசங்கள் நழுவி போகிறது சரியில் இருக்கக்கூடிய அந்த வெண்பட்டு நழுவும் மேலே இருக்கக்கூடிய உத்தரியம் நழுவி இருக்கக்கூடியதை அவர்களை வந்து சரி பண்ணுறதுக்கு கூட அவர்கள் சக்தி இல்லாமல் அவர்கள் வந்து அந்த நரத்தலத்தை கூடவேத்தார் இப்படி கிருஷ்ணனுடைய இலையிலேயே பார்த்து தேவத்திரிகள்லாம் பார்த்து ஆசைப்பட்டு அவர்கள் முகத்தை அடிந்தனர் சந்திரனும் தன்னுடைய பரிவாரங்களான கிரக நட்சத்திர ஜனங்கள் கூடி அந்த ஆச்சரியத்தை பார்த்து அவன் பிரமித்தான் பார்த்தேன் இப்படி பகவான் ஆத்மாராமனாக இருந்தால் கூட மத் அதாவது ஆத்மாராமனான் தன்னுடைய சரூப லக்ஷணத்திலே இருந்தாலும் கூட மற்ற எந்த ஒரு வத்துவாலையும் எந்த ஒரு செய்கையாலும் வந்து அதாவது சந்தோஷத்தை ஆனந்தை அடைய வேண்டிய அவசியம் இல்லாதிருந்து போதும் எவ்வளோ கோபச்சிகள் இருந்தாலும் அவ்வளோ கோபட்சிகள் தான் ரூபத்தை எடுத்துக்கொண்டும் அவர்களோட லீலையில் லீலையில் ஈடுபட்டு அதாவது ராச லீலையில் ஈடுபட்டு சந்தோஷித்தான் அவர்களை ஆனந்தித்தான் ஆனந்தப்படுத்தினான் இப்படி கருணையிலிருந்து அந்த கிருஷ்ணன் வந்து அந்த ரத்திவிகாரத்தால் அப்படியே களைச்சு போன அந்த கோபத்திரிகளுடைய முகங்களிலும் பிரேமையோட அந்த பிரேம பக்தியாக இருக்கக்கூடிய அவர்களுடைய பிரேமையோடு அவர்கள்ட்ட சுகமான தன்னுடைய பிரம்ம சமஸ்பர்சமான கையால் தொடக்கணும் இப்படி கோபிகள் கைவர்களால் அங்க சங்கங்களால் ஏற்படும் ஸ்பர்சத்தால் ஏற்பட ஆனந்தத்தை கொண்டு சந்தோஷத்தை கொண்டு பிரகாசிக்கக்கூடிய அப்படி ரத்தமயமான குண்டலங்களை கொண்டு அந்த குந்தலங்கள் அதாவது சுருட்டமையிலா இருக்கக்கூடிய குந்தலங்கள் காந்தி அதனால் ஏற்பட்ட கண்ணத்தில் ஏற்படும் சோபை அமிர்தம் மந்தகாசமான கண்ணனுடைய பார்வை அவனுடைய சிரேஷ்டனான கோபாலனுக்கு வந்து அவனுடைய அங்கசங்க ஸ்பரிசம் இதனால் மரியாதை செய்து கொண்டு கொண்டு அவருடைய புண்ணியங்களான அவனுடைய கர்மாக்கள் அதாவது அவனுடைய எளிலைகளை கானம் செய்து கொண்டே இருந்தார்கள் இப்படி கிருஷ்ணன் வந்து ஒரு கஜராஜன் மாதிரி இருந்தான் பெண் யானைகளோடு இருக்கக்கூடிய கஜராஜன் மாதிரி இருந்தான் அது வந்து மறுபிடிச்சிருந்தால் என்ன பண்ணும் கரையெல்லாம் உடச்சின்னு போடும் அப்படி இந்த கோபஸ்திரிகளோடு கூடிய இருந்து கொண்டு அவர்களோட இருந்த குங்குமத்தால் சிவப்பாவை செய்யப்பட்டதும் அங்கசங்கத்தால் கசங்கி போனோம் அப்படிப்பட்ட இருக்கும் வண்டுகளான கந்தரவதிகள் சுத்தி வருதும் அப்ப லோக மரியாதையும் வேத மரியாதையும் கடந்து உலக மரியாதை ஒண்ணு இருக்கு அதாவது புரோட்டோக்கோள் இருக்கு லௌகீக மரியாதை இருக்குது வேத மரியாதை இருக்குது அதெல்லாம் தாண்டி சிரமத்தை போக்குவதற்காக அப்படி அவர்களோடு ஆடினான் அதுக்கப்புறம் யமுனியினுடைய ஜலத்தில் பிரவேசித்தான் எப்போ பரீட்சை அந்த கிருஷ்ணன் வந்து இப்படி அவரோட சிரித்து பரிகாசம் பண்ணிட்டு விளையாடிட்டு கூடிய கோபவதிகளால் நாலா பக்கத்துலையும் அந்த ஜலத்தை வந்து தெளிக்கப்பட்டு நினைக்கப்பட்டு ஜலக்கீழே செய்து கொண்டு பிரேமையோடு பார்க்கக்கூடியவர்களும் புஷ்பங்கள் வரிசிக்கப்படுகிறது மேலிருந்து அதாவது அப்படிப்பட்ட <laughs> ஒரு ஒரு சூழ்நிலையில் புஷ்பங்களால் அப்படி நல்ல வாசனையோடு காற்றால் வீசப்பட்ட திக்குகளும் அந்த யமுனியினுடைய கரை கொண்ட யமுனியினுடைய பூந்தோட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூந்தோட்டம் நல்ல புஷ்ப வாசனை வர அந்த பெண் ஞானிகளோட மதம் பிடித்த ஆண் யானை மாதிரி பண்ண அந்த தீகள் கூட்டத்திலும் அப்படி கண்ணன் அப்படி சஞ்சரியத்தில் வந்தார் இவன் சச்சகாமன் ஆசை கொண்ட ஈடுபட்ட பிரேம பக்தி கொண்ட கோபத்து கூட்டத்தை கொண்ட கிருஷ்ணன் அந்த அதாவது ஆத்ம சத்யகாம அனுரதாபலாகனால் ஆத்மனி அவரத்த சூர்தான் சர்வாசர்காவை கத்தார சாட்சியம் தன்னுடைய சரீரத்திலேயே அந்த தேஜஸ வீரியத்தை வீரியத்தை க கட்டுப்படுத்தி அதனுடைய காமத்தை ஜெயித்தான் காமத்தை ஜெயித்தான் அவர்களும் அந்த காமத்தை ஜெயிக்க வைத்தார்கள் அப்படி சந்திரனுடைய கிரணங்களால் பிரகாசிக்கப்படுதும் சரத்காலத்தில் ஏற்படக்கூடிய காவியங்கள்லாம் சொல்லப்படும் சொல்லப்படக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய விவரணம்லாம் இருக்கலையும் அப்படி ரசங்களுக்கு ஆஷ்டயபூதங்களாக இருக்கக்கூடிய எல்லா ராத்திரிகளையும் இப்படி அவர்களோட ரமித்தான் கோபிகளோட ரமித்தான் சரத்காவிய கதாக ரசாஸ்தியாக இப்படி ரெண்டா பிரிச்சு பார்த்துங்கிற போதும் ரசாஸ்தியாக சிங்காரசங்களுக்கு ஆசையங்களாக இருக்கக்கூடிய சிறத்காலத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தமான காவியங்களை சொல்லப்பட்ட லீலைகளை ராத்திரிகள் முழுக்க அந்த கண்ணன் எப்படி செய்கிறான்னு இதில் சொல் விளக்கத்தில் சொல்கிறார் பரீட்சிக்கிறார் கேட்குறார் இப்படி பலவிதமான அந்த ராத்திரி வேலைகளில் பல பல தடவை அந்த கோபிகளோட ராசலிகளை செய்தான் கண்ணன் பரீட்சித்து கேட்குறார் ஜெகதீஸ்வரன பகவான் தர்மஸ்தாபனத்திற்காக வந்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும் அதர்மத்தை அழிக்கணும் ஒரு வழிகாட்டை ஏற்கன வேண்டிய போதும் தன்னுடைய அம்சத்தோடு பலராமனோட அவதாரம் பண்ணிட்டுக்கார் இல்லையா அப்படிங்களோ ஏ பிரம்மன்னு தர்ம சேதுக்களை ஏற்படுத்திடணும் உபதேசம் பண்ண வரும் அவர் வந்து இப்படி பரதாராபிமர்சனம்னு சொல்லப்பட்ட தப்பான காரியத்தை ஏன் செஞ்சார் ஏ சுவிரதன் நல்ல விரதத்தை கொண்ட ஏ சுகபிரம்மியும் எருபதியான கிருஷ்ணன் ஆப்தகாமனாக இருக்கான் அதாவது அடைய வேண்டியதுன்னு ஒன்றும் இல்லை ஆத்மாராமனாக இருக்கான் அப்படி இருந்தாலும் மற்றவத்தால் அவன் வந்து திருப்தி அடையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அவர் ரமிக்கணும் ஆனந்தத்தை அடையணும் அப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தில் இது வந்து அவர் பரதார ஸ்பர்சனம் வந்துது அது வந்து அதிரமாகாதான் இதுக்கு வந்து என்ன காரணம் இது வந்து ஆப்தகாமனா இருப்பதை பற்றி தோஷம் இல்லாட்டாரும் அவன் செய்தது அவன் செய்த இந்த காரியம் தோஷம் இருக்கிறாப்பில் இருக்கு இது என்ன விஷயம் சந்தேகத்தை போர்க்கணும் இது வெறுக்கத்தக்கமான ஒரு காரியமாக இருக்கு இது ஏன் செய்யணும் எங்கள் சந்தேகத்தை போக்கணுங்கிற போதும் அவர் வந்து விவரங்கள்லாம் சொல்கிறார் என்னென்ன காரணம் பெறும் சொல்கிறார் அதுதான் நாளைக்கு பார்ப்போம் அதுதான் மறுபடியும் ஒரு தான் சொல்கிறது இதுதான் அந்த ராசலீலா சமர்த்தனம் அல்லது ராசலீலா சந்தேகங்களுக்கு விளக்கம்னு சொல்லப்பட்டது அது நாளைக்கு பார்ப்போம் ராதேகிருஷ்ணன்